சத்குரு சுவாமிக்கு ஜெய் குரு கிருப்பையால் கர்க்க பாகவத்தம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தாம் இந்த செமத்தோபாக்கியானம் ரெண்டு அத்தியாயங்களில் சொல்கிறாரு இல்லையா சுகபிரம்மிகள் இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப பல கிரந்தங்களில் இது பேசப்படுது மகாபாரதத்தில் இருக்கு கர்க சமீதத்தில் சொல்லப்படுது விஷ்ணு புராணத்தில் சொல்லிருக்கு விஷ்ணு புராணத்தை விரம சொல்கிறார் விஷ்ணு புராணத்தை அடியானி சொல்கிறேன் நித்யம் நாராயணங்கிற ஒரு தலைப்பில் சொன்னது அங்கே வந்து கண்ணன் சாதாரண மனுஷனாக இருப்பார் சாதாரண ஒரு மனுஷனாக இருப்பார் தான் ஆச்சரியமான விஷயம் சாதாரண மனுஷனாக கடைசி வரைக்கும் நடப்பார் விநாயக புராணம் மௌதல்ய புராணம் கணேஷா கணேச புராணம் இப்படி இதெல்லாம் சொல்லப்படுது அப்புறம் நம்ம நாராயணத்தில் சொல்லிட்டார் அவர் கர்கசமிதி சொல்லிட்டேன் விஷ்ணு புராணம் இப்படி பல கிரந்தங்களில் ஹரிவம்ச புராணத்தில் இருக்குது இப்படியெல்லாம் சொல்லப்படுது இதே இந்த ரெண்டு அத்தியாயங்களை விடாமல் நீங்கள் கேட்டால்ன்னா பழிச்சொல் ஆனால் அப்பவாதம் தப்பான நம்மளை பற்றி துர்பிரச்சாரம் நம்மளை பற்றி இருக்கக்கூடிய ஒரு நல்ல பேரை வந்து கெடுப்பதற்காக எவ்வளோ பேர் இருப்பார்கள் குடும்பத்திலேருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸிலேருந்து ஆஃபீஸிலேருந்து எல்லோரும் இருப்பார்கள் அப்போது அதெல்லாம் அந்த கஷ்டம் விலகும் கண்ணனுக்கே எப்படி வந்ததுன்னா உலகத்தில் ஒரு எடுத்து காட்டு காமிக்க வேணுமா அதுக்காக தான் அதுக்காக பண்ணது அதனால மேலே தொடரும் ஆறாவது ஸ்லோகத்துலேருந்து பார்ப்போம் நாராயணா நமஸ்தே தூ சங்க சக்கர கதாதரா தாமோதரா அரவிந்தாக்ஷா கோவிந்தா எதுநந்தன நாராயணா நமஸ்தே து சங்க சக்கர கதாதரா தாமோதரா அரவிந்தாட்சா கோவிந்தா எதுநந்தனா எவ்வளவு நாமா பாருங்க நாராயணா ஒன்று சங்கச்சக்கர கதாதிரா ரெண்டு தாமோதரா மூணு அரவிந்தாட்சா நாலு கோவிந்தா அஞ்சு எதுரந்தனா ஆறு நமஸ்தே தூ அதுதான் வெனைச்சொல் மற்றா நாமாவணி தான் இது யார் சொல்கிறார்கள் இதை வந்து ஜனங்கள் சொல்கிறார்கள் யாரை பார்த்தேன் கிருஷ்ணனை பார்த்தேன் அந்த செமந்தகமணியை அணிந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அவர் மணி செமந்தகமணி மணி இந்த மாயை ரொம்ப பொல்லாதது மாயை ரொம்ப பொல்லாது பிரகிருத்தி பிரதானம் மாயை விஷ்ணு சக்தி எது சொன்னாலும் அது ரொம்ப ஆட்டுவிக்கும் இப்போ இவ்வளோ தூரம் சத்யா அவரை வந்து பாடின்னு சொல்லிட்டு வரார் இல்லையா இதே ஜனங்கள் தான் கண்ணனை பற்றி அப்பவாதம் சொல்ல போகிறார்கள் கண்ணன் தான் வந்து ரத்தராஜ் அந்த தம்பி ரசயன் பின்னால் வரப்போது முன்னாலே சொல்லிட்டான் ரசே நன் தன்னுடைய தம்பியிட்ட வந்து கொருட்டு இவர் தான் இதை எடுத்துட்டார் மணி எடுத்துட்டார் கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் யாரும் நம்மாட்டாங்க இதில் என்ன விஷயம்னா பரதனை பரதனை ராமாயணத்தில் ராமனை தவிர வேறு யாரும் நம்ப மாட்டாங்க இத்தனைக்கும் பரதன் அவ்வளோ ஒரு உயர்ந்த ஒரு வியக்தி உயர்ந்த தியாக செம்பல் ராமரெல்லாம் இல்லை தியாக செம்பல் பரதன் யாரும் நம்ப மாட்டார் நீ மனுஷனாக போட்டு நாடகம் தானே நடக்கிற இல்லைங்க அதில் யாரும் நம்ப மாட்டார் அந்த மாதிரி இங்க கிருஷ்ணன் மனுஷ நாடன்தான் போடுறாரு யாருன்னு உங்கட்டாரு பார்ப்போம் நடுத்தது என்னால இதேவர்கள்லாம் படிச்சவன் சொல்வார்கள் எல்லாம் எதுக்கு சொல்ல வந்தேன்னா உங்களுடைய ஆஃபீஸ்லையோ குடும்பத்துலையோ நண்பர் ஈவன் சத்சங்கத்தில் கூட எல்லாம் பின்னால கொள் சொல்றது என்றால் நாக்கு துள்ளும் கோவிந்தா என்று சொல்ல கொண்டு உறக்கம் தள்ளும் இது வந்து பா பாட்டில் பார்க்கணும் ஒரு கீர்த்தனை இல்லை சொல்றதுக்கு உறக்கம் கொண்டு தள்ளும் கோள் சொல்வதற்கு துள்ளும் அப்படி கோள் சொல்லி அப்படி வரும் இப்ப இவர்கள்லாம் நாம சங்கீர்த்திரம் வண்டார்கள் தாமோதரம் நாராயணா நமஸ்தேஸ்து சங்க சக்கர கதாதர தாமோதரா அரவிந்தாஷா கோவிந்தா எதுநந்தன ஏஷ ஆயாதி சவிதாம் வாம் திதிரு ஜகத்பத புஷ்டன் கபஸ்தி கபஸ்தி சக்கரேணம் திரு சும்ப்பி திமூதி சபி ம்ருஷுகோ ஜ முன்னக்திச்சக்கேணா சும்பி திமுக நன்வன் விட்சந்தி தே மாகம் திரிலோக்கிய விதரிஷா ஞாடம் விதுஷோ திருஷம் ம் யாத்தியஜ பிரோ நன்வன் விட்சி தே மாகம் திரலோக்கிய விதரிஷா ஜாகூடம் விதுஷோ திருஷம் ம் யாத்தியோவாஜமியலவச்சனோச்சன சா மணிநலன் பீஷுக்கோவாச்சம் பாலவச்சனம் பிரகஸ்புஜலோச்சனாசோ ரவிதேவத்ஜி மணிநலன் சாஜித்தம் சாஜி ஸ்வகம் ஸ்ரீமத்து கிருத்தௌத்துக்களம் பிரவிஷதேவன மணிவியை நபயம் ஸ்ரீமத் கிருத்தௌத்துக்களம் பிரவிசேவ மணிவியை நபேசிய பத்தாவது ஸ்லோகம் அருடிங்கரோ நாராயணா அரவிந்த நமோஸ் நாராயணா நமோஸ் தாமோதரா அரவிந்தாக்ஷா கோவிந்தா எதுநந்தன நாராயணா நமஸ்தே து சங்க சக்கர கதாதரா தாமோதரா அரவிந்தாக்ஷா கோவிந்தா எதுநந்தன இதெல்லாம் அந்த துவாரகா ஜனங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நாமக்கல் நாராயணான்னு சொல்கிறார் அவருக்கு தெரியல ஆனால் இதே இவர்களை வந்து பழி அதே கண்ணனை அதுதான் இது வேலை செய்கிறது மாதிரி வேலை செய் येश आयाति सविता, मुष्टन गबति ஷ ஆம்ருகோே முஷன் கப்திச்சிரேண येश आयाति सविता, ம் திருஷுகோ ஜே முன் கபத்து நூ நன்வன் விட்சி தே மாகம் திரிலோக்கியுதரிஷா யதுஷோ திருஷம் ராம் யாத்தோ நன்வன் விட்சந்தி தே மாகம் திரிலோக்கிய விபுதரிஷபா ஞாஜூம் யதுஷோ திருஷம் ராம் யாத்திரோஷுகோவாச்சம்ஷமியலவச்சனோச்சனாசோரவிதேவ சத்தின் மணிநல பிரகத்தம்ஜலோச்சனேவ சாஜிமுனன் சாஜி ஸ்வம் சீமத்து கதகமவிஷன மணி விவேசிய சாஜி ஸ்வம் சீமத்தை கதகம்தேவசி நேசியோட நாராயணா ஹே நாராயணா ஹே தாமோதரா ஹே அரவிந்தாட்சா ஹே கோவிந்தா ஹே எதுநந்தனம் இவ்வளவு நாமாவளி நாம சங்கீர்த்தனம் எத்த சர்வபாப பிரணாதனம் பிரணாமோ துக்க சமனமாக சம்னமா ஹரிம் பரம் இது கடைசியில பாகவரத்துல முடிகிறப்புறம் மங்கள மங்களாச்சரணம் மாதிரி ஒரு ஸ்லோகம் இருக்கு அப்படிப்பட்ட நாம சங்கீர்த்தனத்தை நாராய ஹே நாராயணா ஹே தாமோதரா ஹே அரவிந்தாட்சா ஹே கோவிந்தா ஏ நந்தனா சங்க சக்கரம் இதைகளை தரித்த ஏ நாராயணா உனக்கு நமஸ்காரம் ஏ ஜெகநாதா கடோரமான ரொம்ப திக் மகம் அப்படியே உஷ்ணம் கலப்பி விடுற மாதிரி கிரணங்களை கொண்ட சூரியன் வந்து கிரண சமூகங்களால் மனுஷர்களுக்கு கண்களை அப்படி படுத்துறாரு அகிம்சித்து கொண்டு உங்களை பார்ப்பதற்காக ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு ஆவலோடு இங்கே வரா இதை வந்துருக்கார் இங்கே வரா வர அப்படின்னு இது தேவசிரேஷ்டர்கள் மூன்று லோகத்துலேயும் உங்களுடைய நீங்கள் எங்கே இருக்கேன்னு தேடிட்டுருக்கார்கள் வைக்கூட்டத்தில் பார்க்க முடியும் பார்க்காம இங்கே தேடின்னு இருக்காங்க இங்கே தான் இங்கே அந்த நூற்றி இருபத்தஞ்சு ஒரு பதினோரு வருஷம் பன்னெண்டு வருஷம் கோகுலம் பிருந்தாவனம் ஒரு அஞ்சாறு வருஷம் வச்சுக்கோங்க பேருக்கு ஒரு இருபது வருஷம் விட்டுட்டால் நூற்றி அஞ்சு இதெல்லாம் ஒரு ஒரு சுமாராக சொல்கிறது இதெல்லாம் அவங்க கணக்கால்லாம் கேட்கலாம் நூத்தி அஞ்சு வருஷம் துவாரக்கையில் இருந்தார் அதனால துவாரக்கையில் அப்படி வசிச்சார் அந்த இடம் இதெல்லாம் அரபிக் கடல்னு சொல்கிறோம் இப்போ அந்த பேர் வைக்கப்பட்டது அந்த சமுத்திரத்துக்கு கீழே இருக்குது ஹே பிரபோ இன்னைக்கு வந்து உங்களை யாதவர்கள் இருந்தே ஒளிந்து இருப்பதாக தெரிஞ்சு கொண்டார் சூரியன் அப்படிப்பட்ட சூரியன் பார்க்க வராது யாதவர்களுக்கு மத்தியத்தில் இங்கே வந்து இருக்கிறத பார்த்துன்னு அவர் வராது அவர் சொல்கிறார் இப்படி தாமரை கண்ணன் அம்புஜ லோச்சனன் வரக்கூடியவருடைய என்ன விஷயம் உண்மை சத்தியத்தை தெரியாதவர்களுடைய வாக்க கேட்டு அதாவது குழந்தைகள் விஷயம் தெரியாத குழந்தைகள் ஏதாவது சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரி சின்னவர் பெரியவர்களாக இருந்தாலும் சின்னவர்கள் இருக்கிற மாதிரி விஷயம் தெரியாத மாதிரி அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டு சிரிச்சிந்த சூரிய பகவானில் சத்ராஜத்தின் செமந்தகமணி யாரை இப்படி பிரகாசிக்கிறான்னு அவர் சொன்னார் அப்படின்னா என்ன இருக்கணும் ஒரு பெரிய கல்னு வச்சுக்கணும் அதாவது இப்போ கவுமோ தக்கியம் கௌ இது அந்த இது இல்லையா கௌஸ்துபணி அந்த கௌஸ்துபமணி மாதிரி கௌஸ்துபமணி மாதிரி மணி இருக்குன்னு வச்சுக்கோங்க மணி அப்படியே அது ஒரு வைர மாதிரி வைரக்கல் ஒரு பெரிய கல் அந்த செமந்தக மணி அது அதுக்கு அந்த தெய்வ சக்தி இருக்கு அந்த சூரியநாராயணனுடைய சக்தி இருக்கு அதனால் அவர் பிரகாசிக்கிறது அந்த பிரகாசம் சூரியனுடைய பிரகாசம் இருக்கு அதனால் வழங்குகிறான்னு சொன்னார் அப்போ சத்ராஜி தானவன் நம்ம கோபாலமணி முகுந்த மாலை அழகா அந்த குரசசேகர சொல்றார் கோபாலமணி அந்த இந்த கோபாலமணியை விட்டுட்டு எல்லாரும் அந்த மணியை தான் பத்து விடுவார் வந்து செய்யப்பட்ட உற்சவ கொண்டதும் சத்ராஜன் என்ன உடனே ஒரு மணி வந்திருக்கு அதனால உற்சவ ஒரு உற்சவங்கள்லாம் செய்தார் அப்படியும் பிராமணர்களை கொண்டு ஒரு உற்சவத்தை செய்து மகாலட்சுமியோடு இருக்கக்கூடிய அந்த தன்னுடைய கிரகத்தில் உள்ள பூந்து பூஜா மண்டபத்தில் பிராமணரை கொண்டு அது ஸ்தாபனம் பண்ணத்தை இப்போ அது வந்து ஒரு தெய்வ மணி பிரகாசம் தெய்வ சான்னித்தம் கொண்டது அதுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது அப்படி கொண்டு ஸ்தாபனம் பண்ணேன் வருமா என்ன சொல்கிறாருன்னு நம்ம சுக பிரம்மற்றிகள் மேலே எல்லாம் ஒரே நாம சங்கீர்த்தனம் சொல்லிட்டு எல்லாரும் வராரு எப்படியும் ஹே நாராயணா வாசுதேவா தாமோதரா தாமோதரா செந்தாமரை கண்ணா கோவிந்தா எதுனந்தனா சங்கச்சக்கரம் கையில் ஏந்தின ஹே சிமன் நாராயணா உன்னை நமஸ்காரம் பண்ணணும் இந்த உன்னை நமஸ்காரம் பண்ணிறோன்னு ஒன்று தான் அதில் வந்து வினைச்சல் மற்றெல்லாம் சம்போதனம் இழைக்கிறாங்க இப்படி நாம சங்கீர்த்தம் இப்படி கொண்டாடுறாரு அவருக்கு தெரியாது ஆனால் டக்குன்னு மாதிரி அதுதான் மாயை மறைஞ்சு போடுச்சு அப்புறம் அவர்களே வந்து பழிச்சொல் சொல்கிறது உலகநாதனே பெரிய கடுமையான வெளிச்சத்தோட பிரகாசமான ஒளி கதிர்கள் அது இருக்கக்கூடிய அந்த கிரணங்களோடு இருக்கக்கூடிய சூரிய சூரியனே தன்னுடைய சூரிய பிரகாசத்தால் ஜனங்களுடைய கண்கள் அப்படியே பூச செய்த கண்ணை மூடுறாப்புறம் செஞ்சு இதோ உங்களை பார்க்க வராங்க மத்தியான வேலையில் ஒரு இந்த முத்திரை போடணும் அது சஞ்சா மத்திய மத்தியானம் போகணும் அப்போ பார்க்கணும் பார்க்குற போது அது பார்க்குறதே கஷ்டமாக இருக்கும் அவ்வளோ ஒரு பிரகாசமாக இருக்கும் ஒரு க்ஷணா நேரத்தை பார்க்கணும் அதுவே கஷ்டமாக இருக்கும் அப்படி நேராக பார்க்குற பொழுதுன்னா ஐயனாக அந்த மணிக்கு அப்படி ஒரு சக்தி சூரிய நாராயண சக்தி சிறந்த தேவர்கள் எல்லா தேவர்களும் மூன்று லோகங்களையும் உங்களை தேடுகிறார் எங்கே இருக்கார் நாராயணன் எங்கே இருக்கார் எங்கே இருக்கார் எங்கே இருக்கார் வந்து இப்போது யாதவர்கள்ட்ட மறைஞ்சு நீங்கள் இருக்கிறத பார்த்து தெரிஞ்சு கொண்டாராம் சூரியன் ஆனால் உங்களை பார்க்கட்டு வராருப்பாங்க ஆ அப்படின்னா அப்போது சுக சொல்கிறார் சின்ன இப்படி பாட்டேன் சிறுபள்ளை தனமாக இருந்த பாட்டை போய் பேச்சு சிறுபள்ளை தனமான அதாவது குழந்தைகள் பேசக்கூடிய வார்த்தையாக இருக்கிற மாதிரி இருந்த அந்த பேச்சை கேட்டேன் அப்படிப்பட்ட செந்தாமரை கண்ணன் அப்படின்னா அர்த்தம் சகப்பு தாமரை எப்படி வந்து விகசித்து அழகா மலர்ந்து இருக்கும் அப்படியும் அவனுடைய கண்கள் இதுல எல்லாம் சகப்போட அப்படி மலர்ந்ததெல்லாம் இருக்கும் சிறுச்சிண்ட கண்ணன் வந்து சிறு சிண்டைய சூரிய பகவானால செமந்தகமணியால இந்த சத்ராஜி இப்படியும் பிரகாசிக்கிறார் அப்படின்னு விஷயத்தை அவர்களுக்கு விளக்கி புரிகிறாப்பு சொன்னார் அப்போ மங்களகரமான அலங்காரம் அவருடைய செல்வம் மிகுந்த வீட்டுக்கு போனார் துவாரகையில் இருக்கணும் அவரும் அவங்க இந்த கோஷ்டியில் உத்தரதான அப்படி போனாங்க சித்ராஜித்தையும் பிராமணர்களை கொண்டும் ஆமா அங்க கொண்டு அவருடைய பூஜா கிரகத்தின அந்த ரத்னத்தை அதுக்கு சரியான முறையில் ஸ்தாபனம் பண்ணார் பிரதிஷ்டை பண்ணி அங்கே நிறுத்தி வச்சார் அடுத்தது பதினொன்றாவது ஸ்லோகத்தை மேலே பார்ப்போம் தினே தினே சொர்ணபாரான் அஷ்டவு சசிஜிரி துர்ஷ ஆரி அரிஷ்டர் ஆதி அசுபரி துர்ஷ மாரி அரிஷ்டா துர்ஷ மாரி துர்ஷ மாரி அரிஷ்டா சர் ஆதி வியாஜோஷு சந்தி வா இன்திறம் ச यदुराजाय க்வராஜாயய சௌரிணா நைவாமுகம் அத்தயன் யாச்சிமணி க்வராஜாய சௌரிணா நைவாமுக அப்பாத் யாஞ்சம் அத்தயன் महाप्रभं प्रसेनो கண்டிமுச்ச மகாபிரசேனோய மிருகோ மருகையம் வணிகம் மணிம் கண்டே பிரச்ச மகாபிரசேனோஹயமா அருகிய மிருகையம் வச்சரத் மணி பிரசேம் சகம் ஹுவ மணி ஆச்சி கேசரி கிரிசன் கிரிசன் ஞாபகம் மணிவிச்சதா பிரசேம் சக மணிமா மணிம் ஆச்சி கேசரிம் கிரிம் விசன்னஜா மணிமிச்சா சோப்பிச்சுமிய மணி கிரீடனம் பிளே அப்பச்சி பராத்தரம் அராஜி பரியப்பத சோப்புமே மணிக்கீடன அப்பிண்ணே பராத்தம் பராத சிறித்து பரிய பதினஞ்சாவது அர்த்தம் கூப்பிட இந்த யார பரீட்ச அந்த ரத்னம் ஒவ்வொரு நாளும் எட்டு பாரம் தங்கம் ஸ்வர்ணம் கிரண்யம் கொடுக்கும் கோல்டு ஏயு ஏயு கெமிக்கல் நேம் இந்த நேம் ஏ யூ கோல்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு கிரண்யம் கொடுக்கும் யார் கிட்ட அந்த ரத்னம் இருக்கோ பூஜிக்கப்பட்டதாக இருக்கிறதோ பூஜிக்கப்படணும் இருக்கும் அந்த இடத்துல துர்பிக்ஷம் அதாவது மழை இல்லாமல் போய் பஞ்சம் பட்னி அப்படி இருக்கிறது மகாமாரி அகால முடிச்சு இந்த கெடுதல்கள்லாம் வராது சர்ப்பங்கள் வராது சர்ப்பங்களால் பயம் மனோவியாதிகளால் பயம் தேகவியாதிகளால் பயம் அசுபங்கள் மாயாவிகள் இதெல்லாம் இருக்காது அப்படின்னா இந்த சூரியநாராயணனுடைய பிரபாவம் பகவத் பிர பிரசாதம் பகவத் பிரசாதத்தை விட்டு வாங்கப்பான் அப்போ வந்து கண்ணன் வந்து சாதாரண மனுஷனாக வைப்பான் அப்படி துர்பிக்ஷம் வராது பஞ்சம் பட்னியெல்லாம் இருக்காது மகாமாரி வராது காலமிருத்து வராது இப்படி இந்த கெடுதலைகள் இருக்காது சர்ப்பங்களால் பயம் இருக்காது மனோவியாதிகள் தான் ஆதி இது வராது ஜாதிங்கிறது தேகத்தை வரக்கூடியது அதுவங்க இருக்காது அசுபங்கள்லாம் ஏற்படாது மாயாவிகள் ஏற்படாது பல மாயைகள்லாம் வேலை அது அவர் சொன்ன அப்போ ஒரு சமயம் கிருஷ்ணனால பகவான் கிருஷ்ணனால அந்த உக்ரசேன மகாராஜாவுக்காக அந்த ரத்னத்தை உக்ரசேன மகாராஜாதான் ராஜா இவர் வந்து அவருக்காக உபகாரம் பண்ணுறார் கூட பக்கத்துலேருந்து இது பண்ணுறாப்புல மகாராஜானா உக்ரசேன மகாராஜா கண்டனம் வந்து ராஜாவில்லை ஏற்கனவே அந்த எது எதோ ராஜாவுக்கு அந்த யாத்தி சாப்பிட்டால் சாம்ராஜ்ய பட்டாபிஷயம் இல்லைன்னு சொன்னார் இல்லையா அதனால் அதனால் இந்த மாதிரி இதெல்லாம் ட்ரெஷரில் இருக்கணும் கண்ட்ரி ட்ரெஷரில் இருக்கணும் அதனால் ரத்னத்தை யாச்சிக்கப்பட்டவன அந்த சத்ராஜித்து பணத்தில் ஆசை கொண்டவனாக யாச்சித்து கேட்டதை கொடுக்காதனால ஏற்படக்கூடிய தோஷத்தை ஆலோசனை பண்ணாமல் நினைக்காமல் கொடுக்கவே இல்லை ஆமாம் சத்ராஜன் கொடுக்கல இந்த அவன் ஒரு சமயம் பிரசேனன் சத்ராஜதனுடைய தம்பி அவனுக்கு வந்து மிகவும் பல பழ பல பழான்னு இருக்கக்கூடிய காந்தியோடு இருக்கக்கூடிய இந்த ரத்னத்தை கழுத்தில் மாட்டின்னு குதிரை மேலே ஏறிண்டு காட்டுக்கு வேட்டையாட போறான் அப்போ ஒரு சிங்கம் பிரசேனனை குதிரையோட கொண்டு கொன்னுட்டு அந்த ரத்னத்தை வாயில கவின்னு போறோம் இப்போ மலையில் போகிறபோது ஜாம்பவான் அதை பார்த்தார் ஜாம்பவான் பார்த்த உடனே அந்த ரத்னத்தை விரும்பிய ஜாம்பவான் வந்து அந்த சிங்கத்தை கொடுத்தார் அந்த ஜாம்பவானும் கோகையில் அந்த ரத்னத்தை குழந்தைக்கு விளையாட்டு வஸ்துவாக வச்சுட்டு ஆவிச்ச இப்படி அண்ணாவான தமையனான சத்ராஜரும் போன காட்டு வேட்டைக்கு போன பிரசேனன் வரலையே தம்பி வரலையேன்னு பார்க்காம வேதனைப்பட்டான் மேல வீரவங்க பதினொன்னாவது ஸ்லோகத்துல இருந்து பிரபுவ இந்த தினம் பிரபுவ இவரை கூப்பிடுறார் பரீட்சை கூப்பிட்டு இந்த தினம் தினம் இந்த ரத்னம் இருக்கேன் அதாவது செமஞ்சக்கமணி எட்டு பாரம் தங்கம் கொடுக்கும் எட்டு பாரம் தங்கம் கொடுக்கும் டுவெண்ட்டி கேரட் கவுல்டு நைன் ஒன் தங்கம் கோல்டு கிரண்ம் ஸ்வர்ணம் அப்படி நீ என்ன சொன்னாலும் சரி அதை வந்து கொடுக்கும் எவ்வளவு எட்டு பாரன்னா இன்னும் அவனுக்கு புரியலன்னா எங்களுக்கு கிராமம் தான் என்ன பண்ணுறது இந்த மாதிரி ஆயிரத்தி மூணு எட்டு பாரன்னா சுமார் ஒரு முக்கால் டன் முக்கால் டன் சுமார் முக்கால் டன் தங்கத்தை கொடுக்கும் ஒரு நாளைக்கு அதை இதை ஸ்தாபனம் பண்ணி ஆராதனை பண்ணுற இடத்துல பஞ்சம் பட்னி ஜல மழை பெய்யாமல் இருக்கிறது மகாமாரி இந்த மாதிரி இதெல்லாம் வருதுல இப்போ வந்து இப்போ சொம்மர் வந்துடும் அப்போ வந்து இந்த மாரியம்மன் வியாதிகள்லாம் வரும் இல்லை அந்த மாதிரி அப்புறம் நோய் நொய்கள் மனசுக்கு ஏற்படக்கூடிய கிளேசங்கள் நோய்கள் சரீரத்துக்கு ஏற்படக்கூடிய வியாதிகள் நோய்கள் பாம்புகள்கிட்டேன்னு பயம் மாயாவிகள்கிட்டேன்னு பயம் கொல்லைகள் வேறு அமங்கள நிலையெல்லாம் ஏற்படாது இதுதான் அதனுடைய மணியினுடைய ஒரு பிரபாவம் ஒரு சமயம் எதுக்கு எதுராஜா உக்ரசேனர் அவர் தான் ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கார் அவர் வந்து ட்ரெஷரில் இருக்கிறது தான் நல்லது இன்னும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அதனால கிருஷ்ணன் என்ன பண்ணா அது வந்து ராஜாவுக்காக ராஜ்யத்துக்காக அந்த மணியை கே கேட்டார் அந்த சத்ராஜ்யத்தை கொடுத்துரும் இந்த ராஜ்யத்தில் இருக்கணும் அப்படின்னு அவனுக்கு மிக்கவன் ரொம்ப பேராசை பெற்றவன் அவனுக்கு வந்து மணியை அதுவும் அந்த இதாச்சும் தேகா பற்றி கேகாத் பூஜை அதெல்லாம் நிறையா இருக்கக்கூடியது அவ்வளோ லேஸில் வந்து கருமியாக இருக்கிறவள்ள கொடுக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட சத்ராஜத்தை அதை வந்து கொடுக்குறது கிருஷ்ணன் கேட்டும் கொடுக்காதனால ஏற்படக்கூடிய பின்னால் என்னென்ன பா வரப்படுறது அப்படி என்னென்ன விளைவுகள் ஏற்படப்படுறதுன்னு ஒன்று யோசிக்கவில்லை ஒரு சமயம் சத்யராஜனுடைய தம்பி பிரசேனன் அவன் வந்து மிக பிரகாசமாக இருக்கக்கூடிய இந்த ரத்னத்தை கழுத்தில் தரித்துண்டு குதிரை மேலே எரிண்டு காட்டில் வேட்டை இடப்பிட்டான் அப்படிப்பட்டான் அப்போது ஒரு சிங்கம் பார்த்தது பிரசேரனை அவனோட அவனோட இருக்கக்கூடிய புது குதிரையோடு சேர்த்து அவனை முடித்தது சிங்கம் நேரவன் மேலே பாஞ்சது அடித்தது முடித்தது முடிஞ்ச அந்த குதிரையும் முடித்தது அந்த ரத்னத்தை அவன்கிட்ட இருக்கு பிரசேஞ்சிட்டு அந்த ஏன்னா கழுத்துல ரத்னா ஒரு பெரிய மணி வச்சுருந்தோம் அதை ஒரு ரத்னஹாரமாக பதிச்சு வச்சிருக்கார் ரத்னஹாரமாக இருக்கும் அந்த ரத்னஹார மணியோட இருக்கக்கூடிய மணியுடன் இருக்கக்கூடிய ரத்னஹாரத்தை பறிச்சுட்டு அது ஏறுறது மலை மேலே இருக்குன்னு மேலே ஏறது அந்த ரத்னத்தை பார்த்த ஜாம்பவன் அங்கே இருக்கார் யார் ஜாம்பவான் ஜாம்பவான் ராமாவதாரத்துலேருந்து இருக்கார் ராமாவதாரத்தில் இருக்கார் இல்லை அதுக்கு முன்னாலேருந்து இருக்கார் எப்போது வாமனா பாமனாவதர் எப்படி தெரியும் அவர் வாமனாவர் வந்து மூணடி மண்ணு கேட்டு ஒரு காலால் பூமியோ ஒரு காலால் வந்து உலகம் எல்லாத்தையும் அளந்தார் இல்லையா அப்போது வந்து அவருடைய வெற்றியை இருபத்தோரு முறை கோஷம் போட்டு பிரதட்சிணம் பண்ணார் அந்த திருவிக்கிரமணம் உருவிக்ரமம் உருக்கிரமான திருவிக்கிரமணம் அதை வந்து நம்ம பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் எங்கள் எட்டாவது ஸ்கந்தத்தில் பார்த்துன்னு தான் வந்திருக்கோம் இருபத்தி ஒன்றாவது இருபத்தி ரெண்டு அத்தியாயம் அப்படிப்பட்ட ஜாம்பவான் இப்போ இருக்கார் அப்போது நாலு யுகத்துலேயும் அவர் யார் அவரை ஜாம்பவான் வந்து பிரம்மாவனுடைய அந்த இதே கொட்டாவி விட்டத்துலேயும் வந்தவர் இதில் எப்படாக சொல்கிறார் ராமாயணத்தில் இருக்குது ஜாம்பவானும் அதை வந்து தன்னுடைய கு குழந்தைக்கு விளையாடுறதுக்காக வச்சார் சத்ராஜர் தன் தம்பி வராதனால பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடித்தான் மேலே பார்ப்போம் கிருஷ்ணாத்மா